பாடம் 26 ஆறு பெருநாள் தொழுகைக்கு முன்பும் பின்பும் தொழலாமா இபினு அப்பா சிறலி இல்லாஹ் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன் வேறு தொழுகையில் தொடுவதை வெறுப்பவர்களாக இருந்தனர் என்று சாயித் குறிப்பிடுகின்றார்